சத்குருஸ்வாமிக்கு ஜெயின் குரு கிருப்பியா கர்க்க பாகவத்தம் கோபிகா ஜீமனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா யஜபத்திங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறான் கோவிந்தனான கண்ணன் பண்ணுறான் இங்கே ஏ எட்டு வயசு தானே குழந்தை அவர்களுக்கெல்லாம் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வயசு இருக்கு இல்லையா நாற்பது இது நம்ம சரீரத்தை வச்சு தானே பார்க்குறணும் ஆனால் வந்து ஏற்கனவே கண்ணனை பற்றி நன்றாக தெரியும் அவன் பரமாத்மா அப்படிங்க தெரியும் அதனால் அவன்கிட்ட வந்து ஒரு பிரேம பக்தோடு இருக்கார் இல்லையா இந்த அவன் வந்து அந்த லெவல்லையே தான் பகவான் சொல்கிறான் இங்கே எப்படி யஜ பேசினானோ அதே மாதிரி தான் பின்னால் அந்த கோபிகளை ராசிலே வரப்பிறவோ பேசுவாரான் அவர்களும் இந்த யஜ்யபத்தினிகள் எப்படி பதில் சொன்னார்களோ அப்படியே அவர்களும் சொல்வார்கள் சாமானிய தர்மம் விசேட தர்மம்னு இருக்குது கண்ணன்ட்ட வந்தப்பறம் விசேஷ தர்மத்தில் வந்தப்பறம் சாமானிய தர்மம் அது எடுபடாது ஆனால் இங்கே வந்து சாமானிய தர்மத்துக்குன்னு இப்போ திரும்பி போகணும் இங்கே சொல்கிறார் அங்கே சொல்லலை அங்கே அவர்களுக்கு வந்து ராசலீலையை அனுபவிக்கிறான் ராசலீலையோடு அவர்கள் வந்து பிரம்ம அனுபவத்தை அடைகிறார்கள் சரி பார்ப்போம் அப்போ அந்த இருபத்தி ஒம்போதுலேயும் முப்பத்தி மூணு ரெண்டு ஸ்லோகங்களால் அந்த அந்த யஜ்யபத்திகள்லாம் அழகாக பேசினார்கள் அவர்கள்லாம் அவருடைய கணவன்மார்கள் யார் அவர்கள்லாம் வேதம் தெரிந்து வருது அதனால் இவர்களுக்கு வேத அறிவு இருக்கிறது யார்களுக்கு இந்த யஜபத்திகளுக்கு பிராமண பத்திகளுக்கு வேத அறிவு நிறையா இருக்குது அதனால் கரெக்டாக மடக்கி போட்டார்கள் விபுத்வத்தை காமிக்கிறது அவன் எங்கும் பரவி இருக்கான்னு எங் எல்லாவற்றிலும் ஆணை செலுத்தக்கூடியவன் அப்படிப்பட்டவனை காண்பிக்கிறது எப்பிரவோ அப்படிப்பட்ட நீ இப்படி இதெல்லாம் நீ கடும் சொல்லக்கூடாது நிசம்சம் இப்படி கடுமையான சொல்லலாம் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது வாங்க உட்காருங்க உட்காருங்க நான் இன்னும் உங்களுக்கு பண்ணிட்டேன் நீங்கள் திரும்பி போங்க ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கணவர்கள்லாம் இருக்கான்னு திருட்டார் இல்லையா அது அப்படி சொன்னார் அதுதான் அதுதான் அவர் சொன்னார் இப்படி இப்படிப்பட்ட கடும் சொல்லையை நீ சொல்றதுக்கும் உனக்கு தகுதி அல்ல இந்த கடும் சொல் உங்ககிட்டன்னு வருவதற்கு தகுதி அல்ல நீ இந்த வார்த்தையை சொல்வதற்கு தகுதி அற்றவன் அல்ல அல்ல தகுதி அற்றவன் அல்ல ஆகினால பந்துக்கள் தகுதி உற்றவன் அல்ல தகுதி அற்றவன் நீ இந்த வார்த்தை சொல்லக்கூடாது தகுதி அற்றவன் தகுதி உற்றவன் அல்ல அதுதான் விஷயம் அதனால கடும் சொல் சொல்லக்கூடாது நீ த அதாவது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் ஸ்பெஷலாக பேரக்கூடாது எல்லா பந்துக்களையும் பத்திகள் பிராத்தர்கள் அதாவது கடவன்மார்கள் சகோதரர்கள் இது அம்மா அப்பாக்கள் தந்தை தாயுக்கள் பிள்ளைகள் பந்துக்கள் எல்லாரையும் ஒதறி தள்ளிவிட்டு நாங்கள் வந்தோம் அப்படி வந்திருக்கிற போது இப்போ சொல்லக்கூடாது உண்டு காலால் தள்ளி விட்டேன் துளசி மாலை அது போகிறோம் அந்த துளசி மாலையை சிறசால நாங்கள் வந்து சுமக்கிறோம் உன்னுடைய பாரம்பூலத்தையும் அடைவது அதுக்காராம் உன் காலில் விழுந்த ஒரு துளசி வந்து எங்கள் கேசத்தில் நாங்கள் வச்சிருந்தால் போகிறோம் அது போகிறோம் அதனால் நீ இப்படி சொல்லக்கூடாது நீ என்ன சொல்லிருக்கேன் நம்ம பக்த பண்ண சரி சொல்லிருக்காரு இல்லைங்க எங்கே சொல்ற கீதையில் பகவத்கீதையில் சாதிச்சிருக்கான் பின்னால்தான் வரப்பறம் சொல்லக்கூடாது எப்பவுமே இருக்கும் சாத்தியமான வார்த்தை அடுத்ததையும் பிரத்திகம் பண்ணிருக்கான் நஜப்புனராவர்த்தனை பகவானுடைய சா சான்னித்தியத்துக்கு வந்தப்புறம் இது ஒரு தேவ பஜனம் திரும்பி வருது இல்லை அதாவது தத்ஷ்டம் பரம பரம்னு சொல்கிறேன் இல்லைங்க அங்கே திரும்பி வருதுன்னு கிடையாது அந்த புனார் ஆர்த்தர் குடும்பசூத்திரத்தில் சொல்கிறது கடைசியில் சொல்கிறார் அவ்வேறு வியாசன் அப்படி இருக்கக்கூட அதை சத்தியமாக பண்ணும் என்ன சொல்கிறது வேற வாக்கியங்கள் என்ன சொல்கிறது நம்ம பக்த பண்ண அப்படி சொல்கிறது அடுத்தது தேவ ந நசப்புனரா அவற்றே சொல்லுது அப்போ அப்படி இருக்கிறவன் திரும்பி போக சொல்லுறது நியாயமாக அந்நி சொன்ன அந்த வேத வச்சனத்தை சத்தியமாக பண்ணும் அதனால் காமம் குரோதம் லோகம் மோகம் ரமாச்சரன் சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட சத்துருக்கள் எங்கள் ஹிரதயத்தில் இருக்கியா நான் ஒத்துக்கிறேன் அப்படிப்பட்ட அவ்வளவு சத்துருக்களை செய்யக்கூடிய ஹே கிருஷ்ணா அதுதான் அறிந்தமா அறிந்தமாக சத்துருக்களை முடிக்கக்கூடியவனான உள்ள இருக்கக்கூடிய சொத்துக்களை முடிக்கவும் கிருஷ்ணா எங்கள் பதிகளாவது இல்ல பெற்றோர்களாவது அல்ல பிள்ளைகளாவது எங்களை சேர்த்துக்க மாட்டார்கள் உடன் பிறந்தவர்கள் பந்துக்கள் சிநேகிதர்கள்லாம் கண்டிப்பாக மாட்டார்கள் மற்றவர்கள் அப்படியே இவர்கள்லாம் செய்யலாமோ மற்றவர்கள் எப்படி சேர்த்துப்பார்கள் அதனால உன்னுடைய பாதார விந்தங்கள் திருவடிகளில் முன்னிலையிலேயே வந்து விழுந்திருக்கக்கூடிய எங்களுக்கு உன்னுடைய அந்த திருவடிகளை இருக்கக்கூடிய துளசி மாலையை நாங்கள் தெரிக்கிறோம் துளசி தளத்தை நாங்கள் தெரிக்கிறோம் வேறு கதி கிடையாது எங்களுக்கு கதி நான் பவேத்தி எங்களை வேற கதி கிடையாது எங்களை சொர்க்கமெல்லாம் வேண்டாம் அவசியம் கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு பதவி சொர்க்கம் எதுவும் வேண்டாம் அதனால உங்களுக்கு பணிவினை செய்வது கைக்கரியம் செய்வதே அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படி சொன்ன உடனே பகவான் சொல்றார் என்னால் பக்தைகளாக பக்தைகளாக அங்கீகரிக்கப்பட்டது என்னால் பக்தைகளாக உங்களை ஏற்றுக்கொண்டாவிட்டாச்சு அப்போ அங்கீகரிக்கப்பட்டப்புறம் உங்களை பற்றி பதிகளோ கணவர்மார்களோ பெற்றோர்களோ உடன் பிறந்த சகோதரர்களோ பிள்ளைகளோ யாரும் தப்பா நினைக்க மாட்டார்கள் அசூயப்பட மாட்டார்கள் தப்பாக நினைக்க மாட்டார்கள் உலக ஜனங்களும் லோக ஜனங்களும் ஏன் தேவர்கள் கூட ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டார்கள் தப்பாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் திரும்பி போங்கும் ஏன்னா இந்த சம்சாரத்தில் மனுஷர்களுக்கு ஒத்தருக்கு ஒத்தர பக்கத்தில் சேர்ந்து இருப்பது ஒன்றாக சேர்ந்து இருப்பது காரணம் ஆகு செலுத்தியவர்களாக அதாவது பகவான் அதாவது கண்ணன் அதாவது ஆத்ம்ட ஆத்மா கண்ணன் எங்கட்ட பகவான் சொல்றது அப்படி மனசை செலுத்தியவர்களாக பக்தியோட அன்போடு இருப்பத பக்தி செலுத்துவதற்காக சீக்கிரத்தை அடைவீர்கள் அப்படி சொன்னார் சொல்றார் இப்படி சொல்லப்பட்ட அந்த தீட்சித பத்திகள்லாம் தீட்சித பத்திகள்லாம் கரெக்ட் வார்த்தை அப்படின்னா அவர்கள் வந்து அவர்களுடைய பதிகளோட ஒரு தீட்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் சேர்ந்து தான் தீட்சை எடுக்க முடியும் அந்த யாகம் பண்றதுக்கு அப்படிப்பட்ட தீட்சை பத்திகளாக யாக தெரிவிப்போனார்கள் இந்த பிராமணர்களும் தீட்சிதர்களும் எந்த ஒரு தப்பான எண்ணம் கொண்டாம தோஷத்தை எந்த ஒரு தோஷமாக இதையும் நினைக்காம அசூய இல்லாம பொறாமை அசூயை எதுவும் இல்லாமல் தப்பாக நினைக்காம தங்கள் தங்கள் பச்சைங்களோட கூட சேர்ந்து அந்த யாகத்தை முடித்தார்கள் முடித்தார்கள் அப்படியாகிடுது விருமா பார்ப்போம் பகவான் சொல்லிட்டா அப்புறம் எல்லாம் நடக்கும் இது எங்கே பார்க்கலாம் எந்த வந்து சித்தி தள்ளிவிட்டாலோ அந்த சித்தியே பகவானை பார்த்துட்டு வந்த உடனே ஆறாவது மாதம் அந்த சுருச்சி அந்த துருவனை கட்டிக்கொண்டார் திருவரித்திரத்தை பார்த்துக்கோ இல்லையா அதே மாதிரிதான் இல்லை பகவானை பார்த்துட்டு அவர் சொல்கிற காரணம் யார் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அப்போ எல்லாம் ஒத்துக்கொண்டார் இப்படி பகவான் திரும்பி போங்கன்னு சொன்னார் இல்லையா நீங்கள் திரும்பி போங்க உங்கள் பத்திகள்லாம் காத்துட்டு இருக்காரு உங்களுடைய ஒரு துணை கொண்டு தான் உங்களுடைய சகாயம் கொண்டு தான் அவர்கள் வந்து ஜாக ஈக்கியத்தை முடிக்க வேண்டும் அப்படி சொன்ன உடனே அப்போ அவர் சொன்னார்கள் பிராமண பத்னிகள் சொல்கிறார்கள் எங்கும் நிறைந்திருப்பவர் விபுத்துவம் அதான் அமைக்கிறது எங்கும் நிறைந்திருப்பவர் எங்கும் எங்கும் இருப்பவர் எங்கும் நிறைந்திருப்பவர் எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரன் தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்போது நீங்கள் வந்து இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகள் சொல்லக்கூடாது நாங்கள் வந்து எங்களுடைய எல்லா சம்பந்தங்கள் உறவுகள் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுடைய அதாவது கணவன்மார்கள் தகப்பன்மார்கள் எங்களுடைய சகோதரர்கள் உறவினர்கள் எல்லா பிள்ளைகள் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டோம் உங்கள்ட்ட உன்னுடைய திருவடிகளில் வந்திருக்கும் நீ உன்னுடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய துளசி மாலையை தள்ளி விட்டு அதை நாங்கள் தலையால் தாங்குகிறோம் அதுபோல் உன்னுடைய பா திருவடிகளில் துளசி தளங்களை கொடுத்தா அதை நாங்கள் வந்து கேசத்தில் தரிக்கிறோம் எங்களை நாங்கள் போக முடியாது இங்கேயே சொல்கிறதுக்கு உன்னுடைய வார்த்தை வந்து சத்தியமாக இருக்க வேண்டியது அது பொய்யாகலாமா எப்படி பிரயோகி ஜ்னானினோ அத்தியர்த்தம் சகாம் சம பிரியா கீதையில் சொல்கிறேன் கீதையில் சொல்கிறது பிரயோகி ஜானினோ அத்தியர்த்தம் அகம் சஜமம பிரியா இது நமே பக்த பிரணி எங்கே சொல்கிறது சக்ஷிப்ரம் பவர்தி தர்மா ஆத்மா சஸ்வச்சனா தினிகச்சினி கௌத்தயா பிரதிஜானிக நமே பக்தி புனச்சினி எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்லோகம் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அர்த்தம் தெரியாமையே எனக்கு தெரியும் அர்த்தம் தெரியாமல் இந்த அந்த ஸ்லோகம் பிடிச்ச ஸ்லோகம் ஞானி து ஆத்மீமை மதம் இதுவும் கீதா ஸ்லோகம் இவ்வளவும் இந்த இதை இருக்கேன் நீ திரும்பி போன்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் விரோதமாக இருக்கேன் அதுக்கு மேலே என்ன நச்ச புனரா போ சொல்கிறது பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறார் வியாசபகிரிஷர்கள் த பகவானை அடைந்த பிறகு திரும்பி வருவது என்பது கிடையாது திரும்பி வருவது என்பது அதுக்காக கேட்குறது அதாவது திரும்பி அந்த சம்சார அந்த சாகரத்துக்கு வருவது என்பது இல்லை அப்போது உன்னுடைய வார்த்தைகள் வந்து உன்னுடைய வார்த்தைகள் அது வந்து நிகமங்கிறது வேதங்கள் உன்னுடைய வார்த்தைகளை அதை புய்ய ஆழமாக அதை அந்த வார்த்தைகளை சத்தியமாக பண்ணணும் அப்போது காமம் போன்ற தாம குரோத ரூப எதிரிகளெல்லாம் அடக்கக்கூடியவர் அதுதான் அறிந்தமா எங்களுடைய பத்திகளோ கணவர்களோ பெற்றோர்களோ புதல்வர்களோ சகோதரர்களோ உறவினர்களோ நண்பர்களோ யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாபா இவர்களே செய்யலைன்னா மற்றவர்கள் யார் என்ன செய்வார்கள் அதனால் உன்னுடைய திருவடிகள் வந்து விழுந்த எங்களுக்கு வேறு கதி கிடையாது ஒன்றை விட்டு அதனால் நாங்கள் வந்து வேறு ஒத்தரையும் அடைக்கலம் புகாமல் சரண் புகாமல் எங்களுக்கு உண்டானதை நீ செய்யுங்கள் என்ன உண்டோ செய்யும் ஒன்றை ஒன்றை உங்கள்கிட்ட வந்து அடைந்தாச்சு திரும்பி போங்குறதெல்லாம் கிடையாது உண்டு அப்போது பகவான் சொல்கிறார் உங்களுடைய கணவர்களோ பெற்றோர்களோ உன்னோட கூட பிறந்த சகோதரர்களோ புதல்வர்களோ யாரும் உங்கள்கிட்ட எந்த ஒரு குறையும் பார்க்க மாட்டார்கள் தவறாக எண்ண மாட்டார்கள் ஒதுக்க மாட்டார்கள் என்னை சேர்ந்த உங்களுக்கு லோகம் மதிக்கும் ஏன் தேவர்களும் தேவர்களும் உங்களை மதிப்பார்கள் தேவர்களோடு நீங்கள் செஞ்ச காரியத்தையும் ஒத்துக்கொள்வார்கள் ஏன்னா இந்த லோக்கத்தில் மனுஷ ஜென்மாங்கிறது அந்த லௌக்கீக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பூலோகத்தில் இருக்கக்கூடிய இன்ப சுகங்களை அனுபவிப்பதற்கு இல்லை இந்த மனுஷ சரீரம் கொடுத்ததையும் லோ இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் இருக்கக்கூடிய இன்ப சுகங்களை அணிவிப்பது இல்லை எங்கிட்ட அனுபவம் செய்வதற்காக பக்தி செய்வதற்காக இல்லைன்னா மனுஷர்களோடு என்னோட உறவாடுவது என்னோட கலந்து பேசுகிறது என்னுடைய பிரியத்திற்காக அன்பிற்காக கருணைக்காக காரணமாகுது பக்தி செய்யணும் அகை துக்கிய அதாவது இந்த காரணம் இல்லாமல் பகவான்கிட்ட காண்பிக்கக்கூடிய பக்திக்காகத்தான் இந்த மனுஷ பிறவி கொடுக்கப்பட்டது அப்போ வந்து இந்த ஒரு மெசேஜ் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சரீரம் மானுட சரீரம் பிராமண சரீரம் இப்போ ஒரு கொடுத்துருக்கார் எது காரணம் அந்த கண்ணன் அன்பு செய்வதற்கும் பக்தி செய்வதற்கும் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்த்தும் இல்லாமல் அகை தொக்கிய பக பக்தி செய்வார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போது பண்ணோம் அவ்வளோதான் ஆகியனாலும் உங்களுடைய மனதை எங்கள்கிட்டே வைங்கள் உங்களுடைய மனதை எங்கள்கிட்டே வைங்க அப்போது தன்மனோமையு உஞ்சானா அந்த மனதை வந்து பகவானுடைய திருவடிகளையே சேர்த்து வைங்கள் அங்கிட்டேயே மனசைகள் சேர்த்து ரொம்ப சீக்கிரம் என்னை வந்து அடையலாம் அப்படி பகவான் ஒரு சாசனம் பண்ணுறாப்புல பண்ணான் மேலே சுக்கர் சொல்கிறார் இப்படி சொன்னப்பட்ட சொல்லப்புறோம் அந்த பிராமண பத்னிகள்லாம் எல்லோரும் திரும்பி போனார்கள் அதாவது ரொம்ப வருத்தோடு தான் அந்த யஜ்யசாலைக்கு போனார்கள் வேள்விசாலை அந்த பிராமணர்களும் அவர்கள்கிட்ட எந்த ஒரு குறையும் பார்க்குறேன் தோஷத்தை பார்க்குறேன் அதாவது பிராமணர்கள் யாகம் செய்யக்கூடிய பிராமண எந்த ஒரு குறைய தோஷத்தை பார்க்காம அவரவர்கள் பத்திரிகளோட அந்த பிராமணர் அவரவர்கள் பத்தினியோட அந்த யஜ்ய யாகங்களை முறையாக பூர்த்தி சரி பண்ணார்கள் முப்பத்தி நாலுல இருந்து மேல பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் தத்த ஏகாத் பர்த்தா பகவந்தம் யதாஸ் ருதோபகுக்கிய விஜகோ தேகம் கர்மானுபந்தனம் திரேக்கா விதத்தகவா ஹுதோபோகிய விஜகோ தேகம் கர்மாந்தோவினே ஸ்வம் புவே பிரி கோவிந்த அன்னேகன் சிதேனா ஸ்பம் பபுஜே பிரபு எவ்வீர ரிலோக்கமீலையேபீன ஒரேன் ஒரே ஸ்லோகத்தில் அனுசீலையன் ரமயன் ரூப வாச எத்து விேயோ மகன்ம நபுடம்போ அனுஸிராத்தன்வத்தியன் காரேஸ்யாச்ச மஹன்ம நபுடம்போ த்ராகவேகிம் ஆச்சையீனம் அனுதப் விகர்ஹயன் த்ராகிருஷ்ணே பக்திம் அலௌகிக்கு ஆத்மானந்தையாக अनुतप्ता, என்ன மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் யக்ன பக்திகள் அனுகிரகம் பண்ணுறது முப்பத்தி நாலு தந்து ஸ்ரீ சுகவாச்சா வித்ரதா பர்தா பகவாபூகோ கிமாந்தம் எதா ஹோபூய் விஜகோம் கிமாநீ த பகவானந்தனே அன்னேகன் சேனா சிங்கித்து சொயம் புபுஜே பிரபு பகவானிந்த அன்னேகாச்சர் சிவித்து சுயம் புபே பிரபு பகவிய அன்னேகானே சவிதேனா சிவித்து சுயம் புஜே பிரபு ஒரு சம்பிரதாயத்திலே இந்த இடத்துல முகம் முக்கியமாக அந்த இந்த யக்கபத்திகள் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட வைக்கிறான்னு இருக்கு அவரும் சாப்பிட்டான்னு இருக்கு இந்த இடத்துல நெய்வேத்தம் பண்ணுவார்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் இந்த அஞ்சாவது நாள்னா அந்த அஞ்சாவது நாள் கரை அதில் எல்லாம் பலவிதமான அன்னங்கள் தயார் பண்ணி வைப்பார்கள் சக்கரை பொங்கல் மாதிரி வெண்பொங்கல் மாதிரி அதெல்லாம் நெய்வேத்தியம் பண்ணுவார்கள் கண்டரோட பண்ணுவார்கள் ஏம் லீல த்லோக்கமனு ரேமேபோப்பீ ரமையன் ரூப வாலவோ லோக மனுஷீல என் ஜமே கோபோபீனாம் ரமையன் ரூப வாக்கிருத்தை இந்த ஒரு லைனில் இந்த ஒரு ஸ்லோகத்தில் கண்ணன் பண்ண செயல்கள் அத்தனையுமே சுருக்கி சொல்கிறாப்படி இருக்குது அதானுஸ்பிருத்திய விபிராஸ்தி அன்பத்தப்யன் கிருதாகதா எத் விஸ்வேஸ்வரையோர் யான் ச மகன்ம திருவிடம் பஜோ அதானுஸ்மிருத்திய விபிராஸ்தி அன்பத்தப்யன் கிருதாகதா எத் விஸ்வேஸ்வரையோர் ீவதி கிருஷ்ணேகி ஆனஞ்ச தயனம் அனுத்தப் திருஷ்வா பகவதி கிருஷ்ணேகி ஆனச்ச தயனப் விகர்ஹயன் திருவா திருஷ்வா தீண்டம் பகவதி கிருஷ்ணேகோக்கி ஆனச்ச தயீனம் அனுத்தப் அர்த்தமா அவர்களில் ஒத்தி இவ்வளவு இக்கியமத்திங்கள் வந்ததில் ஒத்தி மாத்திரம் என்னாச்சு தன்னுடைய கணவனால் பத் பற்றியால் பகவானை தரிசனம் பண்ணத்துக்கு போக தடுக்கப்பட்டார் அவளால் ஒன்றும் பண்ண முடியலை தள்ளின்னு மற்றவரமாக தள்ளின்னு போக தடுக்கப்பட்டார் அப்போது பகவானை வந்து தான் வந்து ஏற்கனவே கேட்டிருந்த மாதிரி மனத்தில் திருடமாக அப்படியே ஒரு உறுதியாக ஒரு அதாவது ஸ்ட்ராங்காக உறுதியாக தியானம் பண்ணிட்டு பிரார்த்த கிரமத்தால் ஏற்பட்ட இந்த தூர தேகத்தை விட்டுட்டோம் அப்போ தியானம் பண்ணி பகவானை அடைந்தான் அதில் வந்த ஒரு யஜ்ஞபத்னி கணவனால் பத்தியால தடுக்கப்பட்டு பகவானை தடு போகணும்னு தடுக்கப்பட்ட உடனே ரொம்ப ஸ்ட்ராங்காக பகவானை வந்து ஏற்கனவே என்ன கேட்டிருந்தாலும் ஏன்னா சொல்லி வாழலாம் போய் சொல்லியிருக்கார் இல்லையா பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் விற்கிற போது எல்லாம் சொல்லியிருக்காளி அது பிரகாரம் சிரவணம் பண்ணது பிரகாரம் மனசில் தியானம் பண்ணி ஸ்ட்ரா உறுதியாக திடமாக வைத்து கொண்டு பிராரத கர்மத்தால் ஏற்பட்ட சூரதேகத்தை உட்காள் சர்வேஸ்வரனும் சர்வஜீனமான கிருஷ்ணனும் நாலு விதமான அந்த அன்னத்தாரன் அதாவது சொன்னார் இல்லையா பெய்யம் பக்ஷம் பூஜ்ஜியம் லேக்கியம்னு நக்கி சாப்பிட்றது கடித்து சாப்பிட்றது மெழுகி சாப்பிட்றது குடிப்பது இப்படி நாலு விதமான அன்ன சம்பந்தங்கள் ஆகாரங்களை அந்த அன்னத்தால் அக்கோப்பர்களை சாப்பிடச்சினு தானும் சாப்பிட்டார் எல்லா கோபர்களுக்கும் கூட வந்த நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சாப்பிட வச்சு ஒரு சாப்பிட்டார் விளையாட்டுக்காக மனுஷ தரீரம் எடுத்த அந்த கண்ணன் இப்படி மனுஷலோகத்தை அனுக்கரணம் பண்ணி அணுலியை அனுகரணம் பண்ணி தன்னுடைய ரூபத்தாலும் தன்னுடைய வடிவழகு ரூபம் வாக்காளன் பேசக்கூடிய வார்த்தைகளாக செய்யப்பட்ட செயல்கள் லீலைகள் சரித்திரங்களாலும் பசுக்களையும் கோபர்களையும் கோபிகைகளையும் எல்லாரையும் ரமையன் சந்தோஷிக்கப்பட்டு ஆனந்திக்க செய்யப்பட்டு விளையாடினான் அப்படின்னா எல்லாருக்கும் பிரம்மானந்தம் அடைந்தார் அதுதான் முக்கியம் பாயிண்ட் அதுதான் அப்படியும் அந்த பிராமணர்களும் யோஜனை பண்ணி பார்த்தாங்க மனுஷரில் அலுக்கரணம் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஜெகதீஸ்வரின் அதாவது ஜெகதீஸ்வரர் செய்கிற யாச்சனத்தை அதாவது கேட்டிருக்காரு யாஜனம் பண்ணுறாரு அதாவது அதாவது ஆகாரம் போகணுன்னு இது மாதிரி பிக்ஷாந்தேகின்னு கேட்குறாப்பில் கேட்டிருக்காரு யாஜனம் பண்ணுங்கள் கொடுக்காமல் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம அபராதம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அன்ப தப்பியன்னு கிருதாகதாக அபராதம் பண்ணும் பாபம் பண்ணும் குற்றம் பண்ணும் குற்றம் பண்ணவர்களே அப்படின்னு நினச்சிட்டு வருத்த வைத்தார்கள் அதை மிகவும் வருத்தப்பட்டார்கள் ஸ்திரீகளுடைய அந்த கிருஷ்ணபா பகவான்கிட்ட திடமான பக்தி அதாவது அலௌகிக்கம் பக்தி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் பார்த்து கூட பூலோக லோகு லௌகீக சம்பந்தமாக இல்லாமல் அலௌகிக்கும் அப்படி இருக்கக்கூடிய திடமான சுத்தமான பக்தியும் இந்த பக்தி இல்லாத தங்களையும் பார்த்து வருத்தார்கள் அவர்களே அந்த பிராமணர் பத்னியில் ஒத்தி பிராமண பத்னிகளை ஒத்தி மாத்திரம் என்ன எல்லாரும் வந்தார்கள் பார்ப்பதற்கு அதுல ஒரு பத்னி மாத்திரம் கணவரால் பா கண கிருஷ்ணனை பார்ப்பது வெளியில் போக முடியாது தடுக்கப்பட்டு விட்டாள் அவரை மீறி போக வர முடியல அப்போ காதால இதுவரைக்கும் கேட்டு உணர்ந்து கொண்டும் எப்படி அனுபவித்தாலோ அப்படிப்பட்ட பகவானுடைய ரூபத்தை ஹிருதயத்தில் இருக்கமாக ஸ்ட்ராங்காக நிறுத்தி அப்படியே அவனோடு ஆலிங்கனம் செய்து கொண்டும் மனசில் ஆளுங்க கர்மத்தால் திடமான தியானத்தில் வந்து கர்மத்தால் ஏற்பட்ட இந்த சரீரத்தை பிராரப்தமான சரீரத்தை விட்டாள் அப்போ ஹயத்தில் இருக்கக்கூடிய பகவான்டையும் தன்னுடைய ஜீவனை அப்படியே கலக்கா செய்து விட்டால் அப்போது ஹதயத்தில் இருக்கக்கூடிய அவன் தான் அந்தரியாமி இருக்காங்க அந்த பகவான்கிட்ட ரெண்டரை கலந்து விட்டாள் அப்படி அப்போ சாயுஜிய முக்தி மாதிரி ஆயிடுத்து விழுக்கு ஒரு எந்த இது யா யாக வந்து போக முடியாமல் போடுத்து கணவனால் தடுக்கப்பட்டு எல்லாம் தெரிஞ்ச எல்லாமா இருக்கக்கூடிய பகவான கண்ண கண்ணனும் கிருஷ்ணனும் அவர்கள் கொடுத்தேன் விதமான அந்த ஆகாரங்களை கோபர்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிட சீரே அவ் பகவானும் சாப்பிட்டான் அப்போ திருவிழா விளையாட்டான் விளையாட்டுக்காக அதாவது விளையா அதாவது ஒரு காரணத்தை கொண்டு சரீரத்தை எடுத்து விளையாட்டூலைகள் நான் செய்யக்கூடிய மனுஷ வேஷம் பூண்ட பகவானோ இப்படி மனுஷ லோகத்தை பின்பற்றி பசுக்கள் மனுஷ லோக்கனால் மனுஷ மக்கள்லாம் செய்யக்கூடிய வழக்கங்களை பின்பற்றி பசுக்கள் கோபர்கள் கோபியர்களுடைய ஹிருதயத்தை தன்னுடைய ரூபத்தால் அழகால் பேச்சால் செய்யக்கூடிய கர்மாக்களுடைய அழகால் சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தி தானும் இந்த ஒரு லா ஸ்லோகத்திலையும் பகவான் அந்த பதினோரு வருஷ இது 11 வருஷ சாரித்திரம் முடிஞ்சு போச்சு அப்படி ஆயிடுச்சு அப்போ அந்த பிராமணர்களும் மனுஷ விழத்தில் வந்த இந்த லோகத்தினுடைய ஈஸ்வரலாக இருக்கக்கூடிய கண்ணனும் பலராமனும் அதாவது பலராம கிருஷ்ணர்களையும் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனையை நம்ம வந்து ஏற்றுக்க உள்ளவள் விட்டோமே நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமே குற்றம் செய்து விட்டோமே நினச்சி வருந்தி ரொம்ப வெறுத்து கொண்டார்கள் பார்த்தார்கள் மேலே பார்ப்போம்